வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் ஆனால் அது கதை அல்ல வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த வரலாற்று நிகழ்வுல ஒரு அற்புதமான சம்பவம் அதாவது அருள்மொழிவர்மன் குந்தவை பிராட்டி இந்த ரெண்டு பேரையும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கட்டுப்பட்டவர் அருள்மொழிவர்மன் ஏன் தெரியுமா ஏறக்குறைய அருள்மொழிவர்மனுக்கு இரண்டு மூன்று வயதுதான் இருக்கும் குந்தவை பிராட்டிக்கு ஒரு இருக்கும் அவ்வளவுதான் அனைவரும் சுந்தர சோழரோடு சேர்த்து படகளை பொன்னி நதியிலே அதாவது இன்று நாம் காவேரி என்று அழைக்கப்படுகிற அந்த பொன்னி நதியிலே உலா செல்கிறார்கள் மிக அழகான தருணம் ஆடி மாதம் காவேரி தாய் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் திடீரென விளையாடிக் கொண்டிருந்த அருள்மொழிவர்மன் ஏதோ ஒரு சுழற்சியின் காரணமாக ஆற்றிலே விழுந்து விடுகிறார் படகிலிருந்த அனைவரும் கத்துகிறார்கள் கதறுகிறார்கள் தேடுகிறார்கள் சுந்தர சோழரோ திடீரென ஆற்றிலே குதித்து தேடுகிறார் எல்லோரும் அருள்மொழிவர்மனை காணோம் என்று அழைந்து கொண்டிருக்கிறார் திடீரெனி அப்பொழுது என்று பெயரிடுகிறார் ஆனால் அத்தோடு அனைவரும் அந்த நிகழ்வை மறந்து விடுகிறார்கள் ஆனால் தான் இழந்த அந்த சகோதரன் மீண்டு கிடைத்ததை தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை நினைத்து அவரை பாதுகாத்து வந்தவர் குந்தவை பிராட்டி வாழ்வின் ஒவ்வொரு துயரமான தருணங்களிலும் தன்னுடைய சகோதரனுக்காக கண்ணீர் வடித்தார் தன்னுடைய சகோதரனை அரவணைத்து அழைத்து சென்றார் ஏன் தெரியுமா அவர் குந்தவை பிராட்டி வைத்திருந்த பாசம் அன்பு அதனை அவரால் மறைக்க இயலவில்லை தான் அருள்மொழிவர்மன் ஒரு அரசனாக முடிசூட்டப் போகிறான் என்ற சூழலும் கூட அவரை கட்டுப்படுத்த நினைத்தார் இல்லை அவருக்கு வழிகாட்டி நினைத்தார் அவர் துன்பும் போதெல்லாம் கண்ணீர் வடித்தார் அவர் மாசற்று அன்பு வைத்திருந்தார் அன்பு வைத்தால் நிச்சயம் ஏதோ ஒரு துன்பும் பொழுது உண்மையான அன்பு கண்ணீராக வெளிப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் ஆக நம்முடைய உண்மையான அன்பிற்குரியவர்களுக்காக நம்முடைய கண்ணீரை சிந்துவோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஒன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் மீண்டும் குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சிந்திப்போம் நன்றி